வணக்கம் ஒரு புத்துடேக்கும் ஏப்ரல் இரண்டாம் நாள் பிறந்த சுப்பிரமணியன் தான் சுருக்கமாக அழைக்கப்பட்டார் இளமையிலேயே அச்சத்தின் நிழல் படாமல் வளர்ந்தவர் தெருக்கோடி வாய்க்காலுக்கு அப்பால்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 லண்டனில் இருந்து புறப்படும் எல்லா ரயில் கப்பல் பாதைகளிலும் ரகசிய போலீஸ் களமிறங்கியது பிரேசில் போவது போல் போக்கு காட்டிவிட்டு போலீஸ் கண்களில் போகும் கப்பலில் ஐயர் புனப்பட்டார் பஞ்சாபி வேடத்தில் இருந்த ஐயர் மீது அந்த கப்பலில் இருந்த உளவாளிக்கு ஐயம் பிறந்தது பிபிஎஸ் ஐயர் என்ற பெயரில் ஒரு போலி தந்தியை கொண்டு போய் ஐயரிடம் அவர் நீட்டினார்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 ஒரு மாத காலம் வைகரையில் வாஞ்சியை கரடி குப்பம் அருகில் அழைத்துச் சென்று கை நடுங்காமல் துப்பாக்கியால் குறிப்பார்த்து சுடுவதற்கு நாகசாமியின் மூலம் பயிற்சி அளித்தார் அனுப்பி வைத்திங் பிஸ்டல் ஐயரிடமிருந்து வாஞ்சிக்கு கை மாறியது மணியாச்சி ரயில் நிலையத்தில் அந்த வீர இளைஞன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜூலை பதினேழு அன்று முதல் வகுப்பு ரயில் பெட்டியில் கொடைக்கானல் செல்ல காத்திருந்த ஆஷை